வணக்கம் செப்டம்பர் 2, இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ரக்பி உலகக்கோப்பை போட்டியை முதல் முறையாக நடத்த உள்ள நாடு ஜப்பான் இரண்டு நான்கு வழி துணை கப்பல்களை ஏற்றுமதி செய்யும் மெய்ஜின் திட்டத்தில் பங்கு பெற்றுள்ள நாடுகள் துருக்கி மற்றும் பாகிஸ்தான் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தனது நூத்தி பிறந்த நாளை கொண்டாடும் மருத்துவமனை சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையாகும் நான்கு லலித் கலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டெல்லியில் தொடங்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகில் வெறுமையான விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த நாடு தனது சொந்த நாணயத்தில் இருந்து பூஜியத்தை நீக்கி உள்ளது மூன்று நிக்கோலஸ் மதுரா எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நான்கு இரண்டாயிரத்தி இருபதில் ஒலிம்பிக் போட்டியை நடத்தவுள்ள நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி